வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்று எட்டாவது செய்தி சேவை நவம்பர் 11 இரண்டாயிரத்து பதினெட்டு ஐப்பசி மாதம் இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகத்தில் பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்து தற்போது இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து கள ஆய்வு செய்யும் பணி தொடங்கப்பட உள்ளது சிறப்பு ஆசிரியர் தேர்வில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்று அமைச்சர் கே ஏ தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடர் ஜனவரி முதல் வாரம் கூட உள்ளது இந்த கூட்டத்தில் ஆளுநர் வண்வாரிலால் புரோஹித் உரையாற்ற உள்ளார் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ள தொடர் ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் மருந்து கடைகளில் டெங்கு பன்றிக் காய்ச்சல் மருந்துகள் தேவைக்கு அதிகமாகவே இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குனர் கே சிவபாலன் தெரிவித்தார் பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமங்களில் இலவச வைஃபை வசதி அளிக்க உள்ளது இதற்கான திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி கிராமங்களில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக BSNL எஸ் என்ல் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு ஐந்தாயிரத்தி எழுநூறு அதிகரித்துள்ளது ஏழாம் வகுப்பு பாடத்தில் முத்துராமலிங்க தேவர் வரலாறு சேர்க்கப்படும் என்று ஐகோர்ட்டில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் கர்நாடக இடைத்தேர்தல் தோல்வி பாஜகவின் வீழ்ச்சிக்கான எச்சரிக்கை மணி என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் சபரிமலை விவகாரம் கேரளாவில் பாஜக வளர பொன்னான வாய்ப்பு என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக மாநிலத் தலைவர் ஸ்ரீதரன் பிள்ளை மீது போலீசார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேற்குவங்க ரசகுலாவுக்கு புவிசார் குறியீடு அளிக்கப்பட்டு நவம்பர் பதினான்காம் தேதியன்று ஓராண்டு முடிவடையும் நிலையில் அதை கொண்டாட அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி நவம்பர் பதினான்காம் தேதி ரசகுலா தினம் கொண்டாடப்படும் என்று மேற்குவங்க அரசு அறிவித்துள்ளது சித்த மருத்துவம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாக ஐம்பது நாட்கள் தேசிய சித்தாதினம் தினம் கொண்டாட மத்திய ஆயுஷ் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது அசாம் மாநிலத்தில் உள்ள ஜோர்கட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆறு நாட்களில் பதினைந்து பச்சிளம் குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் சனிக்கிழமை காலை நடைபெற்ற என்கவுண்டர் தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் வடக்கு அந்தமான் கடற்கரை பகுதிகளில் தீவிர காற்றழுத்த பகுதி நிலவுகிறது இது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பை மீறி திப்பு சுல்தான் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது எதிர்ப்பு போராட்டங்களை தடுக்க பதர்ச்சமான இடங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை அமல்படுத்தப்பட்டதுடன் துணை ராணுவமும் குவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் நதிகளின் இரு கரைகளிலும் பசுமை தோட்டங்கள் அமைப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது அயல்நாட்டு செய்திகள் சோமாலியா குண்டுவெடிப்பில் பலி எண்ணிக்கை இருவதாக உயர்ந்துள்ள நிலையில் அதற்கு பொறுப்பேற்றுள்ளது இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் சிறிசேனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இலங்கையில் முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று அதிபர் அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை கவலையை வெளிப்படுத்தியுள்ளது ஈராக் நாட்டில் மொசூல் நகருக்கு மேற்கில் வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனம் ஒன்றை தற்கொலை படை பயங்கரவாதிகள் வெடிக்க வைத்தனர் பலத்த சத்தத்துடன் குண்டுகள் வெடித்து சிதறின இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி இரண்டு பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர் பதினோரு பேர் காயமடைந்தனர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அதிபர் டிரம்ப்புடன் விவாதத்தில் ஈடுபட்ட சி என் செய்தியாளரின் வெள்ளை மாளிகை அனுமதி அட்டை ரத்து செய்யப்பட்டது இந்தோனேஷியாவின் லயன் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றொரு விமானம் நேற்று முன்தினம் விபத்தில் சிக்கியது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நற்றினை இனைய வானொலியில் உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு வணிக செய்திகள் ஜிஎஸ்டி ரீபண்டாக கடந்த மாதம் வரை ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரூபாய் மதிப்பு நேற்று ஒரே நாளில் ஐம்பது காசு உயர்ந்து ரூபாய் எழுபத்தி இரண்டு இருந்தது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது திவால் சட்ட நடைமுறைகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கி விதித்த விதிமுறையினால் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் மின் உற்பத்தி நிறுவனங்களின் கூட்டமைப்பு ரிசர்வ் வங்கிக்கு எதிராக தொடுத்த வழக்கின் விசாரணை வரும் செவ்வாய் அன்று தொடங்க மூலப்பொருட்களின் விலை உயர்வால் தமிழகத்தில் அப்பளம் தயாரிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனால் பல லட்சம் தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜெய்ப்பூர் அணியை வீழ்த்தி ஏழாவது வெற்றியை பதிவு செய்தது மும்பை அணி சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி சிந்து போராடி தோற்றார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி 34 நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் ரங்கனா ஹெராத் இங்கிலாந்து அணியுடன் காலை மைதானத்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியுடன் ஓய்வு பெற்றார் அவர் இலங்கை அணிக்கான தொன்னூத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நாநூற்றி முப்பத்தி வீழ்த்தியுள்ளார் திரைச் ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருப்பதால் பேட்டி எடுத்த குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் சீமராஜா படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தற்போது ரவிக்குமார் மற்றும் ராஜேஷ் எம் இயக்கத்தில் நடித்து வருகிறார் இந்த இரு படங்களை முடித்த பிறகு சிவகார்த்திகேயன் அடுத்ததாக இரும்பு திரைப்பட இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கும் புதிய படத்தில் நடிக்க உள்ளார் ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக மட்டுமே பார்க்க தெரியாத ஒரு சமூகம் தன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தன் தலைவனை திரையில் மட்டுமே தேடும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தையே இங்கு தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் என்று தயாரிப்பாளரும் இயக்குநருமான சி வி குமார் புதுப்பேட்டை பட பாடலுக்கு மியூசிக் வீடியோ வெளியிட உள்ளதாக யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார் விக்ரம் நடித்து வெற்றி பெற்ற ஸ்கெச் படத்தை தயாரித்த மூவிங் பிரேம் பட நிறுவனம் சார்பாக எஸ் பார்த்தி எஸ் எஸ் வாசன் இருவரும் இணைந்து அரவிந்த் சாமி நாயகனாக நடிக்கும் கள்ள பாட் படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க உள்ளனர் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்